அவர்கள் வந்தார்கள் தொங்க விடப்பட்டிருந்த தண்ணீர் பையிலிருந்து நின்ற வாரை குடித்தார்கள் பின்னர் நான் அந்த தோல் பையின் வாய் அருகே சென்று நபி சல்லாஹூ அணிஹு வசல்லம் அவர்கள் வாய் வைத்த பகுதியை வெட்டி எடுத்து வைத்துக் திருமிதி ஒன்று எட்டு ஒன்பது இரண்டு இது ஹசன் சஹீ என திருமிதி இமாமா கூறுகிறார்கள்